தொண்டமண்டல சதகம் வழிபடுகடவுள் வணக்கப்பாட்டுரை வழ வழிபடுகடவுள் வணக்கம் ஆசிரியிருத்தம் கொண்ட நிகர்க்க்கும் வேளான் குடியொடு தழிய தொண்டமண்டல சதகந்தன்னை வளமையான் வகுப்பதற்கு புண்டர நுதல் இரண்டு புயமிசை இருந்திரண்டு குண்டல நிகரிரண்டு குமரரை வணக்கம் செய்வாம் கொண்டலை எனத் தொடங்கி செய்வாம் என நிறைவுறும் இச்செய்யுள் வியனுறும் எதிரதுவும் வீழா கொடையும் பயனுறுந்தொழிலும் பண்பும் வாய்மையும் அறிவும் மாண்பும் ஆண்மையும் தூய்மையும் பொறையும் தோற்றமும் அன்பும் உளங்குள் இரக்கமும் ஒழுக்கமும் முதலா விலங்கு விழுக்குடி வேளான்குடியே இத்தொண்ட மண்டலத்திற் பெரும்பாலும் இறைகொலப்பட்டு தம் வளமையான் ஈண்டுறும் மற்றிக் குடிகட்கும் இம்மண்டலத்திற்கும் வளமை தோற்றிற்று அஃது நெறிப்பானும் செறிப்பானும் தோன்ற வழிபடுகவுள் பராய்ப்புலப்படுத்துவலென்று புகுந்தமை உணர்த்துகின்றதென்க எங்கனமெனில் கொண்டலை நிகர்க்கும் வேளான்குடியொடு தழிய தொண்ட தொண்டமண்டல சதகந்தன்னை வளமையான் வகுப்பதற்கு குமரரை வணங்குவாம் என்றது உய்துணர்க வென்க இஃது வற்புறுத்தற்கு குடியை அளவை முகத்தான் வெளிப்படையின் விளங்க வைத்து மற்றை குடிகளை வேற்றுருவொடுவர் பராமுகத்தார் குறிப்பின்கண் சார்த்தி வைத்ததே அமையுமென்க விலங்கு விழுக்குடி வேளான்குடி என்றதனால் அன்றே அங்கையிற்கனிபோன்று இங்கனம் பெற்றாம் அத்து ஈண்டு எற்றார் பெருதுமெனின் கொண்டலை நிகர்க்கும் வேளான்குடி என்றதனார் பெருதுமென்க இங்கணமெனின் கொண்டலை பருவப்புயலை நிகர்க்கும் உக்கும் வேளான்குடி வேளான்குடி பிறப்பினர் எனவே வேளான்குடி பிறப்பினர் கைமாறு கனவினும் கருதலின்றி வரையாது வழங்கும் வல்லமையுடையாரென்றும் எவ்வாற்றான் உயர்ந்தோர்க்கும் தம்மையன்றி உலகியல் நடத்தப்படா சிறப்புடை கருவியாம் தன்மை உடையரென்றும் இங்கனம் வையகத்தார்க்கன்றி வானகத்தார்க்கும் குன்றானன்றி குயிற்றுனரென்றும் தம்மானேயன்றி தங் கருவியானும் கருமத்தானும் எவ்வ வளாகத்து எவ்வ உயிர்கட்கும் இன்பம் தருவும் இயலினர் என்றும் ஊன்று கேள்வி சான்ற உணர்ச்சி ஏன்ற ஒழுக்கம் முதலிய உயர்நெறி குன்றத்து உம்பர் இம்பர் பல்கால் பயிலுறும் பாங்கினரென்றும் தொன்னெறி அறையர்க்கு துணைவராகி பகைப்புலன் நடுங்கிய படர்ந்து எதிரூறி வாய்விட்டார்த்து வால்புடை பெயர்த்து விற்புடை தழியி பொற்பொடு பெய்யும் ஆண்மையரென்றும் தன்னழியுருக்கொடு தாங்கி சங்கோன் நிலைபரச் செய்யும் தலைமையரென்றும் எத்திரத்தவரும் எதிர்கொடு பராய்பற்பள திறப்பும் பரிசு பழிச்ச உயரிடத்தொங்கிய பெயருளரென்றும் கடவுள் ஆணையில் கடவா செறிவும் யாவரும் மதிக்கும் ஏயருடமையும் புலவரார்புனையும் புகழின் ஈட்டமும் கலக்கரும் ஒன்மையும் விளக்குறு பசுமையும் பொய்யா மாற்றமும் போக்கரு தோற்றமும் இன்சுவை நிறைவும் எத்திர நலனும் உடையரென்றும் ஓமை குறிப்பார் பெறப்படுதலின் இங்கனமென்கீண்டு வகுத்தவை கண்ணும் உய்துணர்ந்து கொள்க இஃது வகுத்ததன்றி விருப்பிற் பெருகும் இனி கொண்டலை நிகர்க்கும் வேளான்குடி என்பதற்கு கொண்டல் கொண்டலை நடாத்தும் ஐ தலைவனாகிய இந்திரனை நிகர்க்கும் ஒத்த குடி வேளான்குடி பிறப்பினர் எனினும் அமையும் இங்கனம் பெருங்கால் வேளான்குடி பிறப்பினர் தமது நல்லொழுக்கம் என்னும் ஆணையால் கொண்டலை ஆங்காங்கு பெய்வித்து நடத்தலும் ஐவகைத்திணையினும் உயிவகைத்திணையாய மருதத்திணையை வளம்படுத்து காத்தலும் வேளாண் வேள்விக்கு வேந்தராதலும் வீழாது தருவும் வேளாண்மைக்குரிய கருவியை உடையராதலும் யாவரானும் விரும்பப்படும் இயற்கையாராதலுங்கொள்க ஈண்டு வகுத்தவை இந்திரன் இந்திரன்மாட்டும் உய்துணர்க்தும் விரிப்பிற் பெருகும்